मातुलो यस्य जननी सर्वमंगला ீகோ மானமனோ தந்தே குஞ்சா ஸ்தூயத்தை நித்தம் விபுதைகை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்தீட்சி மூகேந்திரை பாயன சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்கம் மது வித்தியீதேவம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணம் சதாசிவேந்திரம் சய பிரிய முனிப்பூன் சந்தோஸ் மாதமச்சமேவ மேவீம் மேவே சுவ நமோ விதையயோ வம்ச ஷிபோ மஹோ நமோ குருப்பிரோமஸ்மி ஓ ீஹரிம் பரமானம் உபதேஷம் தம் நமாவது ித்தனியோசோின சமேபிரமீனா நோச்சேன்ன ருஜுத்தம் திம்மயம் ப்ரமமயம் ஜகத் சி பரமோராலோக்கி ஆச்சாரியர் ஆத்ம ஜானோபதேசத்தை நன்றாக செய்த பிறகு அந்த ஆத்மா பிரம்மன் என்கிற அந்த ஞானத்தை பெற்ற ஒருவன் அதை ஆழமான மனதிற்கு கொண்டு போவதற்காக நேற்று வகுப்பில் சொன்ன மாதிரி அதை பிரபலப்படுத்தணும் ஆக துவைத்த விற்த்தி பிரபலமாக இருக்கிறது அத்வைத்த விற்த்தி துர்பலமாக இருக்கிறது ஆக பிரபலமாக இருக்கிற துவைத்த விற்த்திய மாற்றி அத்வைத விறத்தியை பிரபலமாக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அத்வைத்த விறத்தியை பிரபலப்படுத்தணும்னா நல்ல வலிமை வாய்ந்ததாக ஆக்கணும்னா பிரபலப்படுத்துறதுன்னா பாப்புலர் ஆக்கிறது நினச்சோண்டா இங்கோ ஆக அத்வைத்த விற்த்தியை பலப்படுத்தணும்னு சொன்னால் பலப்படுத்துறதுங்கிற சொல்லலாம் அதுதான் பிரபலம் பிரகர்ஷேன பலம் பிரபலம் துர்பலம்னா என்ன அர்த்தம் அது வந்து மிகவும் வலிமை சக்தி குறைஞ்சதுங்கிற அர்த்தத்தில் சொல் பலம் இல்லாமல் இருக்கிறது துர்பலம் அதற்குத்தான் உபாயங்களை எல்லாம் உபதேசிக்கிறார் அதுதான் படித்து கொண்டிருக்கோம் யமஹா நியம தியாக மௌனம் தேசா காலகா ஆசனம் மூலபந்தகா பார்த்தோம் இப்ப அடுத்தது மூலபந்தா அடுத்தது இது பார்த்தோம் சமத்துவம் மூலபந்தம் இந்த ஸ்லோகத்தில் எப்படி இருக்கு யமோஹி நியம தியாக மௌனம் தேச நூத்தி ரெண்டாவது ஸ்லோகம் ஆசனம் மூலபந்த தேகசாமிய திருக்ஸ்தி தேகங்கள்லாம் எதுல சமமாக இருக்கோ அதுதான் தேகசாமியம் அப்படின்னார் தேகமெல்லாம் எதில் சமமாக இருக்கிறதோ அதுதான் தேகசாமியம் தேகங்களில் சமமாக இருப்பது எதுவோ அது தேகசாமியம் பிரம்மனை சொல்றார் எல்லா சரீரங்கள்லயும் சமமாக இருக்கிற வஸ்து என்னதுன்னா அது எல்லா சரீரங்கள்லயும் சமமாக இருக்கிற வஸ்து பிரம்மன் அதுதான் தேகசாமியமே தவிர ஷரீரத்தினுடைய தேகசாமியம் யாருக்கு ந ஆரம்ப சாதகர்களுக்கு அஜானிகளுக்கு ஞானத்தை பெற விரும்புகிறவர்களுக்கு ஆனால் விஷயம் ஸ்ரவணம் மனணம் பண்ணினவனுக்கு தேகசாமியது தனியாக ஒரு சாதனம் கிடையாது தேகசாமியம்ங்கிறது பிரம்மனை நினைக்கிற முறையை வச்சுக்கிட்டு எல்லா தேகங்களையும் வியாபிச்சிருக்கிற சமமா இருக்கிற வஸ்துவாகிய பிரம்மந்தான் சரி இப்ப கடைசியா அடுத்தது என்னதுன்னா திருக்ஸ்தி பார்வையை எப்படி வைக்கிறது வீட்டையில பார்க்கிறோம் அஞ்சாவது அத்தியாயத்துல ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர் பாஹ்யான் சக்குவாந்தரே ப்ருவோஹோ பிராணாபான சமௌ கிருத்வா நாசாபிய அந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும் கடைசியில இருக்கு அஞ்சாவது அத்தியாயத்துல கடைசியில சக்ஷைவாந்தரே ப்ருவோஹோ பிராணாபான சமௌ கிருத்வா நாசாபியரச்சாரிண இங்கே என்ன சொல்றார் இப்ப யோகி பதஞ்சல பாதஞ்சல யோகசாஸ்திரபடி எப்படின்னு கேட்டா ஒருத்தன் தியானத்துக்கு உட்கார்றவன் என்ன பண்ணணும் கேட்டால் தியானம் பண்றவன் என்னெல்லாம் பண்ணணும் சொல்ற போது உடம்பை சமமாக வச்சுக்கணும் வைக்கணும் அப்படின்னு இருக்கு பார்வைய மூக்கு நுனில வைக்கணும் சம்பிரேக்ஷ நாசிக்ரம் ஸ்வம் சம்பிரேக்ஷிய நாசிகாக்கிரம் ஸ்வம் திசஅனவலோகயன் ஸ்பர்ஷான் கிருத் பகிர் பாஹ்யா அதாவது இந்திரிய விஷயங்களெல்லாம் விட்டுட்டு பகவத்கீதையை சொல்றேன் சுஷ்ச்சைவாந்தரே அந்த சு உருவங்களுக்கு மத்தியில கண்ண கொண்டு வரணும் சுஷ்ச்சைவாந்தரே புவோ பிராணாபானோ சமவுத் நாசாபியரச்சாரிணோ யதேந்திரிய மனோபுத்தி முனிர்மோஷ விட்டுபுச்சதோ कृत्वा ஸ்பர்ஷன் கிருவ்வஹர் சைவாந்தரேவோ பிரனாபியரச்சாரிணி அதுடத்துல வரும் எணிங்கப்போச்சோ பிரதிஷ்ட ஸிரமாசனாத்மனம் நாதி நீச்சம் சைலாஜினுஷோத்தரம் த்க்கா் மன எதிந்திரியாசனேயு யோகமாத்மவிசுவிசுத்தே ஒரு இடத்துல வருது அந்த ஸ்லோகம் ஞாபகம் இல்லை தத்ரை காக்கிரம்மன் கிருத்வா எதித்தேந்திரிய கிரியா உபவேசாசனை அது யோகமாத்த விசுத்தியா அது இல்லாம சம்பிரேக்ய நாசிகா சமம் காய சிரோக்ரீவம் தாரயன் அச்சலம் ஸ்திரா சம்பிரேக்ய நாசிக்கா அங்கேயும் அந்த ஆடல்தான் இருக்கு சமம் காய சிரோக்ரீவம் சரீரத்தையும் கழுத்தையும் தலையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு சமம் காய சிரோக்ரீவம் தாரயன் அச்சலம் ஸ்திரா அச்சலம் தாரயன் அசையாம வைத்துக் கொண்டு நாசிகாக்கிரம் சம்பிரேக்ஷன்னோட மூக்கு நுடிய நல்லாவே போட்டிருக்கிறது இன்னொருத்த மூக்கு நுணி இல்ல சம்பிரேக் நாசிகாக்கிரம் ஸ்வம் உன்னுடைய மூக்கின் நுனியை நீ பார்ப்பது போல சங்கராச்சாரியர் இவ போட்டிருக்கார் நாசிகாக்கிரம் சம்பிரேக்ஷிய இவ பார்ப்பதை போல இருக்கணும் இல்லாட்டி அது அதை பார்க்கறதுதான் தியானம் இல்லை மூக்கோட நுனிய பார்க்கறதே பெரிய வேலையா இருக்குன்னு வச்சு கூட மூக்கோட நுனினா இங்க மேல் நுனியா கீழ் நுனியாங்க அவர் தான் என்ன பண்றது கேள்வி நியாயம் தானே அதனாலதான் சக்ஷைவாந்தரே புருவோகோன்னு போட்டிருக்கு புருவங்களுக்கு மத்தியில கண்ணை கொண்டு போறதுன்னா என்ன கண்ணு எங்கெங்கும் போற கண்ணை நேர புருவத்துக்கு மத்தியில இப்படி இப்படி இப்படி மூடுன்னா இப்படி வந்துடும் அது மேல அதுக்காக கொண்டு வருது அப்ப மூக்கினுடைய நுனியை பார்க்கறதுன்னு அது வந்து யோகசாஸ்திரத்துல அது அபியாசத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு மூக்கு நுனியை பார்க்கறது அது தாரணைக்கு உபகாரம் பண்ணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் இங்கே திருக்ஸ்திதிகி திருக்ஸ்திதிகினா கண்ணை கண்களை எப்படி வைக்கணும் ஏன்னா இந்த கண்ணு தான் பாடு அதாவது நம்ம பெறக்கூடிய ஞானத்தில் ஆராய்ச்சியெல்லாம் சொல்லுகிறது ரிசர்ச் எல்லாம் எல்லாம் பண்ணி சொல்லுகிறார்கள் நம்ம பெறக்கூடிய ஞானத்தில் தொண்ணூறு ஞானம் இந்த கண்களால் தான் பெறோம் ஞானம்னா எந்த ஞானம் எந்த ஞானமாக இருந்தாலும் விஷய ஞானமாக இருந்தாலும் சரி இப்போ உங்களுக்கு புஸ்தகம் வேண்டுருக்கு எனக்கும் புஸ்தகம் வேண்டியிருக்கு கண்ணு தெரியணப்புறம் நான் உங்களைலாம் பார்க்கணும் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதெல்லாம் வச்சு தான் எனக்கும் நானும் சொல்கிறதெல்லாம் இருக்குது அப்போது அந்த அறிவு நாம் வந்து பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் கண்கள் மூலமாக பெறுகிறோம் ஆகையென்னா தியானத்தில் வந்து இந்த கண்ணை திறந்துண்டு தியானம் பண்ணு ஓப்பனை மெடிடேஷன்லாம் சொல்கிறாரு ஓப்பனை மெடிடேஷன் அது ஏதோ ஒரு அர்த்தம் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் இங்கே நம்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா இந்த கண்ணு தான் எதையாவது பார்த்துக்கிட்டு இருக்குது அது பகவானு சொன்னார் திசஸ்ட அனவல் இந்த பக்கம் திடீர்னு பின்னாடி ஒரு அணில் கத்துறதுன்னு வச்சுக்கோங்க காட்டுக்கு போய் தியானம் பண்ணுறேன் இங்கே நம்ம சனத்தில் பஞ்சமே இல்லை காலம்புற அதுதான் எல்லோரும் எழுப்புறது அப்படிதான் நான் நினைக்கிறேன் அது போடுற சத்தம் இருக்கே உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாத தெரியல ஆசிரமத்தில் அணிலாம் போ அடிக்கிற லூட்டி இருக்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது அது போடுற சத்தமும் சண்டையும் பாரதியாருடைய பாட்டெலாம் ஞாபகத்துக்குறோம் பாரதியார் இதை பற்றினா கு குருவி எப்படி பேசிக்கிறது கிளி எப்படி பேசுறது இதெல்லாம் பாரதியார் இது பண்ணுவார் பார்த்திங்களா எப்படி நம்ம டாப்பிக்கில் போகிறோம் பாருங்கள் அணில்கிட்ட போயிட்டோம் அது மாதிரி அது எங்கேயாவது சத்தம் வரும் சத்தம் வந்த உடனே நமக்கு உடனே திரும்பி பார்க்க தோணும் இல்லாட்டி மேலே பார்க்க தோணும் இங்கே அங்கே பார்வையெல்லாம் நாலா பக்கம் பார்வையை சுழட்டிகிண்டே இருக்கும் நம்ம ஸ்வாவமே அப்படி தான் நடந்துட்டே இருப்போம் திடீர்னு கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் சிங்க மாதிரி பார்த்தா பரவாயில்லை எல்லாம் பார்ப்போம் நம்மளும் ஆக நம்ம பார்வை நமக்கு வந்து மனசுக்கு நல்லதையும் உண்டு பண்ணலாம் கெடுதலையும் உண்டு பண்ணலாம் இங்கே என்ன பார்வை எப்படி வச்சுக்கணும் தியானம் பண்ணுற போது கண்ணை முழுக்க மூடினா தூங்கிடுவோம் சில பேர் இருக்க மூடிப்பாங்க அப்படியே போட்டு இருக்க மூடவும் கூடாது கண்ணை திறந்து வச்சுக்கவும் கூடாது கண்ணை ரொம்ப மூடிட்டோம்னாலும் பிரச்சனை ஆகையினால மிருது மிருதுவாக ஜென்ட்லி க்ளோஸ் எடுக்கிறாங்க இங்கிலீஷில் ஆக மிருதுவாக கண்களை மூடுறது அது தியானத்துக்கு அனுகூலமாக இருக்கும் மூக்கின் நுனியை பார்ப்பது போல இருக்க வேண்டும் மூக்கின் நுனியை பார்க்கறது லட்சியம் இல்லை மூக்கின் நுனியை பார்ப்பது போல இருக்க வேண்டும் பார்வையானது மூக்கின் நுனியை பார்ப்பது போல இருக்க வேண்டும் எந்த யோகசாஸ்திரத்தில் பதஞ்சலியோட யோகசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு கீதையிலையும் தெளிவாகவே சொல்லியிருக்கு ஆனால் இங்கே ஆச்சாரியர் ரெண்டு ஸ்லோகத்தில் சொல்கிறார் திருக் ஸ்தித்தின்னா என்ன அப்படின்னு பிரம்மனை பார்க்கறது தான் திருஸ்திதி நீ மூக்கு நுனிய பார்க்கறது திருஸ்தி இல்ல பிரம்மத்தை பார்க்கறது தான் திருஸ்திதி அப்படிங்கிறார் அது எப்படி பண்றது அப்படின்னா திருஷ்டி ஞானமயீம் கிருத்வா திருஷ்டின்னா என்னர்த்தம் பார்வையை ஞானமையீம் அறிவுமயமாக ஆக்கி பசியேத் பார்ப்பாயாக எதை ஜகத்து ஜகத்தை பிரம்மமயம் ஜகத்தை பிரம்மமயமாக பார்ப்பாயாக இது ரொம்ப ஃபேமஸ் கொட்டேஷன் அடிக்கடி சொல்றது இது திருஷ்டிம் ஞாநீம் கிருவா பசியேத் பிரம்மமயம் ஜகத்து உன் பார்வையை அறிவுமயமாக்கி பிரபஞ்சத்தை பிரம்மமயமாக பார் பார்வைா ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே பார்வைங்கிறது இந்த இடத்துல அர்த்தம் ஞான பார்வை அறிவு பார்வை அப்படின்னா எண்ணம் தான் விற்த்தியைத்தான் இங்கே வந்து திருஷ்டிங்கிற அர்த்தத்தில் சொல்றார் திருஷ்டினா இந்த கண்ணு வந்து எப்பவுமே எல்லாரையும் விரித்து காட்டும் ஆஹா இதை போய் அறிவுமயமாக்குறதுன்னா என்ன பண்ணுறது இதை எப்படி அறிவு மயமாக்குறது இந்த கண்ணுக்கு பின்னாலே பார்க்குற நான் இருக்கேன் என் மனசு இருக்கு அந்த மனசு என்ன எண்ணத்தோட பார்க்கிறதோ அப்படித்தான் பார்வை எப்படியோ பயனும் அப்படியே நான் எதா திருஷ்டி ததா பலம் பார்வை எப்படியோ பயனும் அப்படியே சொல்றாங்க இல்லையா பார்வை அந்த கண்ணே சொல்றதுங்கிறாங்க இல்லையா கண்ணை வச்சுன்னா என்ன நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு பாடி லாங்குவேஜ் அந்த பார்க்குற க வச்சே சொல்லிவிடலாம் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் முகம்னா ரெண்டு அர்த்தம் ஃபேஸுன்னு முகம்னா இதுவும் அர்த்தம் முகம்னா பேச்சுன்னு அர்த்தம் ஆக இதை சில பேர் இதை வச்சு அனுமானம் பண்ணுறாங்க ஜட்ஜு பண்ணுறாங்க பார்வையை வச்சே அதை வந்து அனுமானம் இப்படி தான் நினைக்கிறாங்களோ பார்வையே சரியில்ல இல்லை அப்படிங்கிறான் சில அந்த பார்வை பார்த்தே அது ஒரு தெய்வீகமான பார்வை அப்படி சொல்கிறாங்க பார்வையை வந்து தெய்வீகமான பார்வைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்புறம் வந்து கண்ணே பார்க்குற பார்வையே சரி முழிக்கிற மொழி முழிக்கிற மொழியே சரியில்லையேப்பா அப்படின்னு இதெல்லாம் எப்படி சொல்கிறோம் நம்ம நமக்கு ஏதோ ஒரு என்ன அது என்ன இன்ட்யூஷனாக எதையோ வச்சுன்னு நம்மளும் சொல்கிறோம் அது மொழி சரியாக பார்வை பார்வை எப்படி இருக்கும் அந்த அந்த சில பேர் பார்த்துட்டே இருக்கலாம் பழுங்க அந்த பார்வையில் ஒரு தெய்வீகம் ததும் வருது எல்லாம் நம்ம அனுபவத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம இப்போ என்ன சொல்கிறது துரியோதனனும் போய் பார்த்தா உலகத்தில் தர்மராஜாவும் பார்த்தார் யாரை பார்த்தாலும் அவங்கள்ட்ட நல்லதே தெரியறதான் அவருக்கு தர்மராஜாவுக்கு துரியோதனனுக்கு யாரை பார்த்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு கெடுதல் நீ உனக்குள்ள என்ன இருக்கோ அதைத்தான் நீ பார்க்குற இப்படி நிறைய அர்த்தங்கள் இருக்கு நீ என்ன என்ன பாவனையோட நீ பார்க்குறையோ அதுக்கு தகுந்தது உனக்கு கிடைக்கிறது ஆக திருஷ்டியில இவ்வளோ விஷயம் இருக்குது இது திருஷ்டியை பற்றி பேசினா பெரிய டாபிக் அப்புறம் நொல்லக்கண்ணு அந்த கண்ணு கண்ணு பா கண்ணுலயே புகை சில பேர் கண் வயத்தறிச்சலாம் வயத்தறிச்சலோட புகை கண்ணில் வழியாக வெளியில் வர்றதுன்னு தூரம் வயத் இருக்குதுன்னு சொல்றது அதுவும் உண்டு திருஷ்டி தோஷம்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து என்னை பார் சிரி என்னது இது க ஒரு கழுதப்படம் வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன் என்னை பார் சரி அப்படின்னா என்ன அர்த்தம் திருஷ்டி தோஷம் போயிடுவான் இப்படின்னு நிறைய வச்சுருக்கோம் நம்ம இதெல்லாம் நீங்கள் இப்படி இதை பற்றி பேசினா பெருசாக வந்துகிட்டே இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இதே தான் திருஷ்டியை பற்றியே பேசிட்டு இருக்க சிந்தனை பண்ணலாம் ஆனால் என்னன்னு கேட்டால் நீ என்னத்தை தான் துவைத்த புத்து துவைத்தத்தை பார்த்தாலும் துவைத்தத்தை பேதத்தை பார்த்தாலும் ஒன்னுடைய ஆழ் மனசுல அதுக்கு பின்னால அதுல சமமா இருக்கிற பிரம்ம திருஷ்டி தான் இருக்கணும் இந்த இந்த மாம்சக்ஷு ஊனக்கண் தமிழ்ல இதுக்கு பேரு ஊனக்கண் ஊனக்கன் உணரா பதியை அப்படின்னு இதுல சிவஞான போத சூத்திரம் ஊனக்கண்ணால பார்க்க முடியாது இறைவனை ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்னும் எழுத்தும்னு சொன்னால் இலக்கணமும் இலக்கியமும் மனிதனுக்கு கண்கள் கிராமரும் லிட்ரேச்சருமா என்னும் எழுத்தும்னா என்னது எண்ணுன்னா ஒன்று ரெண்டு நம்பர் எழுத்துன்னு சொன்னால் ஆனா ஆவன்னான்னு நம்ம நினைச்சுன்னு விழுவோம் எத்தும் என்னென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு நீ நல்ல ஒரு ஜீவனோட வாழ்க்கையை நடத்தணும்னு சொன்னா உயிரோட்டத்தோட ஒரு வாழ்க்கையை நடத்தணும்னு சொன்னா நீ வந்து உன்னுடைய வாழ்க்கை இலக்கண இலக்கிய கண் கொண்டு பார்க்கணும் புஸ்தத பார்த்தாலே இலக்கணத்தை இலக்கணம் என்ன இலக்கணம் தோன்றது அப்புறம் அந்த இலக்கணத்தை கவனிச்சா இலக்கியத்தை விட்டுவிடப்படாது இலக்கியமும் முக்கியம் இலக்கணமும் முக்கியம் இலக்கியம்னா லிட்ரேச்சர் இங்கிலீஷ்ல இலக்கணம்னா கிராமர் தமிழ்ல இலக்கணம்னா என்ன இலக்கணம் சம்ஸ்கிருதத்துல வியாக்கரணம்னு பேரு வியாக்கரணத்துல எல்லாம் லட்சணங்கள் தானே சப்த லட்சணங்கள் தானே அதனால சம்ஸ்கிருதத்துலயும் லக்ஷணம்ங்கிறது தான் இலக்கணம்ங்கிறாங்க லக்ஷியம்ங்கிறது இலக்கியம் லக்ஷணம்ங்கிறது தான் இலக்கணம் லக்ஷியம்ங்கிறது தான் லமும் லட்சியமும் எப்படி இதெல்லாம் வந்து கண்ணு இந்த கண்ணு பிரயோஜனம் இல்ல அஜிந்தையா சக்ஷுர் உண்மையில் திற என்னிடத்துல இருக்கு அறிவும் இருக்கு ஆனா அறியாமைங்கிற மூடி இருக்கு அந்த அறியாமைங்கிற திரையை பாடம் சொல்லித்தரதுனால குருவானவர் நீக்கிறார் அஜான திமிர அந்தசிய ஞானாஞ்சன சலாக்கையா சலாக்கையானா அந்த கத்தி அந்த இது உபயோகப்படுத்துறது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அதாவது அறிவுங்கிற ஐ மயில துவைக்கப்பட்ட கத்தியை கொண்டு சக்ஷு உண்மையில் தம் அந்த காண்ட்ராக்டர் நீக்கிவிடுறார் ஆஹா அக்ஞானங்கிறது நமக்கு எல்லாருக்கும் அஜ்ஞானங்கிற அந்த திரை திமிரத்தை அதனால ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது வாழ்க்கையில் ஆனால் குரு என்ன பண்ணுறாருனா இந்த சாஸ்திரங்கிற விஷயத்தை வச்சிக்கிண்டு அதை சொல்லி சொல்லி சொல்லி நம்முடைய அறியாமைங்கிற அந்த திரைய அறிவுங்கிற கண்ணை மூடி இருக்கிற அறியாமைங்கிற திரைய கட்ராக்ட அவர் ஆப்ரேஷன் பண்ணுறார் நீக்குகிறார் சக்ஷு உண்மீலித்தம் தப்பான அபிப்பிராயத்தை நீக்கிறார் சரியான அபிப்பிராயத்தை புரியும்படி பண்ணுறார் இங்கேயும் நிறைய இது மாதிரி சிந்திக்க முடியும் இங்கே என்ன சொல்றார் திருஷ்டி ஞானமயம் கிருத்வா திருஷ்டின்னு சொன்னால் பார்வைன்னு அர்த்தம் பார்வைன்னா என்ன பார்வைக்கு பின்னால் இருக்கிற பாவனைன்னு அர்த்தம் பாவனைங்கிறது எண்ணம்னு அர்த்தம் எண்ணத்தை பிரம்மமயமாக்கி உன்னுடைய எண்ணத்தை பிரம்மமயமாக்கி நான் பார்த்தால் நான் எல்லாரையும் பார்த்தாலும் கூட பின்னால எனக்கு புத்தி என்ன சொல்றது பாக்குறதுக்குத்தான் எல்லாரும் வேற வேறையா இருக்கும் பாக்குறதுக்குதான் என் உடம்புல உறுப்புகள்லாம் வேற யார இருக்கு ஆனா எல்லாம் நான் ஒருத்தந்தான் எப்படி இந்த அங்கானாம் சமதாம் வித்யாத் சமய பிரம்மணி லீயத்தை எல்லாம் படிச்சோமே அது மாதிரி அது மாதிரி எல்லா சரீரத்திலையும் ஒரே வஸ்துதான் இருக்கப்பா பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணா நந்தமே எங்க பார்த்தாலும் அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமா எல்லாத்துலையும் இருக்கு பரப்பனவும் தெய்வம் ஊர்வனவும் தெய்வம் நடப்பனவும் தெய்வம் பாரதியார் பாட்டு எல்லாம் தெய்வம் எழுதும் எழுதுகோலும் தெய்வம் எழுத்தும் தெய்வம் பேனாவும் தெய்வம் எழுதுறை எழுத்தும் தெய்வம் ஆகையினால எது தெய்வத்துக்கு அந்நியமானது ஆக இது பாவனை கிடையாது உண்மை அதுதான் ஞாபகம் இது பாவனைங்கிறது வேறே சங்கராச்சாரியர் அடிக்கடி இதை சொல்கிறார் இது பாவனை கிடையாது பிரம்ம பாவனை கிடையாது இது பிரம்ம ஜானம் சால கிராமத்தில் விஷ்ணுவை பார்க்குற மாதிரி இது எல்லாத்திலையும் கற்பனை பண்ணி பார்க்கலை நம்ம தேகத்திலேயோ அந்த கரணத்திலேயோ பிரம்மத்தை ஏத்தி நாம பாக்கல பிரம்மத்துலதான் இதெல்லாம் ஏத்தப்பட்டிருக்கு ஆக நாம சச்சிதானந்த இதெல்லாம் அத்தியஸ்தம் பண்ணப்பட்டிருக்கே கற்பிக்கப்பட்டிருக்கிறது எது கற்பனைக்கு ஆதாரம் எதுன்னு கவனிக்க வேண்டாமோ உடம்ப பிரம்மமா பாக்கிறோமா பிரம்மத்தை உடம்பா பார்க்கிறோமா ஆஹ் உடம்பை பிரம்மமாக பார்க்குறோமான்னா என்ன அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிரம்மம்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் பார்க்க முடியும் ஆஹா பிரம்மந்தான் உடம்பாக காட்சி அளிக்கிறது தங்கம் தான் நகைகளாக காட்சி அளிக்கிறதுங்கிற மாதிரி பிரம்மந்தான் பஞ்சபூதங்களாக காட்சி அளிக்கிறது பிரம்மந்தான் எல்லா வகையான விர்சங்களாகவும் காட்சி அளிக்கிறது பிரம்மந்தான் எல்லா மிருகங்களாகவும் பட்சிகளாகவும் எல்லாம் பிரம்மன்தான் காட்சி அளிக்கிறது மாயையா நம்ம முதல்ல சொன்னது ஞாபகம் இருக்கோ தூய உணர்வே தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் உள்ளங்களாகவும் உடல்களாகவும் உலகங்களாகவும் உறவுகளாகவும் மாயையால் காட்சி அளிக்கிறது அது மறக்கக்கூடாது அதை தான் அதை மனசில் வச்சுருந்தா இங்கே படிக்கணும் இதை திருஷ்டி ஞானமயீம் கிருத்வா திருஷ்டி என்ன பண்ணணும் திருஷ்டி வித்யாரண்ய சுவாமிகள் அந்த விற்த்திம்னு போட்டிருக்கார் உள்ளத்துல இருக்கிற எண்ணத்தை ஞானமயீம் ஞானமயம்னா என்ன அர்த்தம் அறிவு மயமாக என்ன அறிவு மயமாக எல்லாம் அத்வைத்தம் அண்டம் பூர்ணமான பிரம்மன் தான் குறைவெல்லாம் நிறைவா பாரு கம்ப்ளைனிங் தேங்கிங் நான் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன் இந்த கம்ப்ளைண்ட் பண்றதையே நிறுத்துங்கோ என்ன தத்வாலோகாவில் வந்திருக்கு இன்னைக்கு தத்வாலோகாவில் பண்ண வந்திருக்காது எல்லாருக்கும் அதில் பார்த்தேன் அதாவது நீங்கள் எல்லாரும் குறை சொல்கிறதை விடுங்கோ எல்லாரும் நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வாஸ்வானி பேசியிருக்க ரொம்ப அழகாக இருக்கு எல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் குறையா சொல்லின்னு இருக்கீங்க குறை சொல்லாதீங்க நமக்கு கிடச்சிருக்கிறதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போராது நமக்கு வந்து பார்க்க முடியிறது கேட்க முடியிறது பார்க்க முடியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள நினச்சா நீங்கள் பார்க்க பாரு இதுக்கு வந்து பார்வை நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு நாம் எவ்வளோ நன்றி சொல்கிறது இத்தனையோ பேர் வந்து பிளாட்ஃபாரத்தில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வீடே கிடையாது நான் திடீர்னு போலீஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிடலாம் அதில் ஃபேமிலியே நினச்சின்ட்டுருக்காங்க நமக்கெல்லாம் வீடு இருக்குது நன்றி சொல்ல வேண்டாமல் நம்ம அதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா குறைதான் நிறைய சொல்லணும் நமக்கு இருக்கிறதுல கிடச்சிருக்கிறதுல நாம் நன்றி சொல்கிறது இல்லை கிடைச்சிருக்கிற விஷயத்தை குறித்து மகிழ்ச்சி அடைஞ்சு நன்றி சொல்றதில்லை கிடைக்காத விஷயத்தை குறித்து நாம் நிறைய குறை சொல்லிகிட்டே இருக்கோம் ஆக எது பாசிட்டிவாக பார்க்கணுமோ அதை கவனிக்கணும் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று செய்யாமல் செய்த உதவிற்கு வையகமும் வானகமும் ஆற்றலர் இது என்ன பண்ணினோம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கேன் நல்ல கிடச்சிருக்கிறதுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தோம்னா முடிவே கிடையாது அதனால் எப்போ பார்த்தாலும் பகவானுக்கு வந்து பகவானே எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் வாழ்க்கை கொடுத்த உனக்கு நன்றின்னு சொல்லத்தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு நாளைக்கு இருந்தால் நாளைக்கும் நன்றி நாளைக்கு வருமா வராத பற்றி என்ன கவலைப்பட போகிறது நாளைக்கும் இருக்குந்தால் நன்றி தான் அப்புறம் இந்த வாழ்க்கை நிறைவு செய்கிறதா இருந்தாலும் என்ன சொல்ல போகிறேன் அப்போவும் என்னை என்ன கூட்டிகிட்டு போகிறையே அப்படின்னு சொல்ல போகிறேன்னா என்ன ரொம்ப சந்தோஷம் இத்தனை நாளாக ரொம்ப இருந்தேன் பர்திருகிரி சொல்கிற மாதிரி பஞ்சபூதங்களை பார்த்து அட்ரெஸ் பண்ணுவார் யுஷ்மத் சங்க வசாத் பஞ்சபூதங்களாகிய உங்களுடைய நான் வாழ்க்கையில் நன்மை அடைந்தேன் ஒரு ஒரு சரீரத்தையும் இந்த உடம்புல எல்லாம் பஞ்சபூதங்கள் தானே பாஞ்ச ஓ அம்மா தாயே ம மண்தேவி பிருத்திவி மாத்தர் மேதினி தாத்தம் ஆருத சகே சுபந்தோ ஜல எல்லாத்தையும் சொல்ற உரவான் பஞ்சபூதங்கள் நமக்கு மாதர் மேதினி தாத்த மாறுதே யாரு நமக்கு அம்மா பூமா அப்பா யாருன்னா காற்று நமக்கு பந்து யாருன்னா ஜல ஒரு ஸ்லோகம் இருக்குது எனக்கு முழுக்க நினைவுக்கு வரல மாதர் மேதினி தாத்த மாறுத சகே சுபந்தோ ஜல அதனால உங்களுடைய உங்களுடைய தொடர்பால எனக்கு கிடைச்ச நன்மையே நான் வார்த்தையால் சொல்ல முடியாது பகதாம் அந்தய பிரணாமாஞ்சலிகும் பெரு கடைசியில் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இறுதி வணக்கங்கள் அப்படின்வர் இந்த சரீரத்திலேருந்து ஜீவன் போக போகிறது கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்னார் பவதாம் வை இந்த வைராக்கிய சதகத்தில் கடைசி ஸ்லோகம் அது வைராக்கிய சதகத்தில் கடைசி ஸ்லோகம் உங்களுடைய தொடபால் நான் நன்மை அடைந்தேன் இந்த பிறவிய நீங்கள் உங்க உங்கள் அத்தனை பேருடைய சம்பந்தத்தினால எனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது. நான் இந்த வாழ்க்கையை நிறைவு செய்யப் போறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இறுதி வணக்கங்களை அந்தய பிரணாமாஞ்சலிஹி அப்படி சொல்லுவார் எதுக்கு சொல்றேன் ஸ்டாப் கம்ப்ளைனிங் ஸ்டாட் எல்லாருக்கும் சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நம்ம பார்த்தோம்னா கொடை சொல்றதுதான் நிறைய இருக்கு எதுக்கு சொல்கிறோன்னா பார்வையை நம்ம எப்படி நம்ம இந்த ஒரு விஷயத்தை சொல்கிற குறை சொல்கிறதை தவறுங்கள் இறைவனுக்கு இடைவிடாது நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள் தமிழில் சொன்ன குறை சொல்வதை தவறுங்கள் நீ தவறுங்கள் என்ன முற்றிலும் விட்டு இடைவிடாது இறைவனுக்கு நன்றி சொல்ல பழகி எல்லோருக்கும் நன்றி சொல்லுங்கள் உங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்லு அப்பாவுக்கு சொல்லு உன் நண்பனுக்கு சொல்லு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் அதனாலதான் அதுக்கு பேர் சம்ஸ்கிருத்துல கிருத்தஜ் பேர் கிருத்தம் ஜானாதி செஞ்சதை அறியறதுன்னு பேர் அதனாலதான் வள்ளுவரும் செய் நன்றி அறிதல்னே போட்டார் அறிதல்னு போட்டார் கிருத்தா அலம் தோஷாரோபணே நம்ம சமஸ்கிருத்துல போட்டேன் அதுங்கிறது அலம் தோஷாரோபணே அலம் தோஷாரோபணே கிருத்னதா பிரகடீகரணம் எப்போவுமே நன்றியை வெளிப்படுத்து எதுக்கு இதை சொன்னோம்னா நீ வந்து எப்போவுமே உன்னுடைய பார்வையை அறிவுமயமாக வச்சு விற்பிய இந்த ஜகத்தை பஷேத் பிரம்மமயம் ஜகத்து எங்க பார்த்தாலும் எங்கெங்கு காணினும் சக்தியடா இது பாடினது யார் தெரியுமா பாரதி தாசன் அப்புறம் அவர் நாஸ்திகா மாறினார் அது சமாச்சாரம் வேறு எங்கெங்கு காணினும் சக்தியடா பாரதியார் தனக்கு என்ன பேர் வச்சுட்டார் தெரியுமா பாரதியார்னு எழுத மாட்டார் சக்திதாசன் அவர் எடுக்க அவருடைய கட்டுரைகள் எல்லாம் சக்திதாசனின் கட்டுரைகள் சக்திதாசன் அப்படிதான் போட்டு போயிருக்கோம் ஆக திருஷ்டி ஞானமயம் கிருத்வா பஷியேத் பிரம்மமயம் ஜகத்து இந்த ஜகத்தை நீ அதை பண்ணு அப்படி பாருப்ப பிரம்மமயமாக பாரு சா திருஷ்டிஹி பரமோதாரா சா பரமோதாரா பெரும் சிறப்பு வாய்ந்தது பெரும் நன்மை வாய்ந்தது அந்த பார்வை சா அர்த்தம் அந்த பார்வை அதாவது எண்ணம் சுத்தமா இருந்ததுன்னா எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகுங்கிறார் மனையேவ மனுஷியான காரணம் பந்த நான் எப்படி எடுத்துக்கிறேனோ அதை பொறுத்து தானே இருக்கு ஆஹா சா திருஷ்டிஹி பரமோதாரா மனம் போல் மாங்கல்யம் மனம் போல் எண்ணம் போல் வாழ்வு மனம் போல் வாழ்வு அந்த அந்த பார்வை தான் உயர்ந்த பார்வைங்கிறார் என்ன எல்லாத்திலையும் ஒன்றையே பார்க்கிறது பிரம்ம திருஷ்டி ரொம்ப விசேஷமான திருஷ்டி எல்லாத்தையும் பிரம்மனாவே பார்க்குறான்ப்பா அதனால சுனிச்சைவபாக்கேச்ச பண்டிதா சமதர்ஷினா நிர்தோஷம்ஹி சமம் பிரம்ம அங்கே போறோம் கரெக்டா வருது நிர்தோஷம்ஹி சமம் பிரம்ம கம்ப்ளைனே பண்ண முடியாது நிர்தோஷம்ஹி சமம் பிரம்ம இகைவ தைர்ஜிதர்காமியே ஸ்தித்தம் மன நிர்தோஷம்ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரிதேஸ்திதா ஏதாவது அந்த ஸ்லோகம் ரொம்ப அழகு யாருடைய மனசு இங்கேயே இருக்கிற சம இப்பவே இந்த சரீரத்தில் இருக்கும் போதே சமமான வஸ்தூல இருக்கோ அவர்கள் இங்கேயே பிறவியை வென்றுவிட்டார்கள் தைகி சர்க்கஹா இகைவ ஜிதஹா அவர்களால் பிறப்பு இந்த வாழ்க்கையானது இப்பொழுதே வெற்றி கொள்ளப்பட்டது வெள்ளப்பட்டது. ஏன் அப்படின்னா நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம சமமான பிரம்மன் குற்றமற்றதன்றோ தஸ்மாத் பிரம்மணி தேஸ்திதா ஆகையினால எல்லாரும் ஞானிகள்லாம் என்ன பண்ணுகிறார்கள்னா பிரம்மத்திலேயே அவங்க பார்வை இருக்கே தவிர இந்த வெளி வேஷத்தில் இருக்கிற வெளியில இருக்கக்கூடிய தோற்றத்துல அவர்களுடைய கவனம் இல்லை எல்லாத்திலையும் போடணும் பிரம்ம நாய் பிரம்ம புலி பிரம்ம சிங்கம் எல்லாத்திலையும் பிரம்ம பிரம்ம பிரம்மன்னு போடணும் அதனாலதான் எல்லாம் சர்வம் பிரம்மமயம் சா திருஷ்டிஹி பரமோதாரா அதனால பார்க்கிற போது எல்லாம் நேரமெல்லாம் வித்தியாசமா தெரிஞ்சாலும் பார்வையெல்லாம் வித்தியாசமா பார்வையில வேற்றுமை தெரிஞ்சாலும் கண்ணுல ஒண்ணும் வித்தியாசம் வராது கண்ணுல ஏதாவது வந்துருமா சக்தின்னு நினைச்சிடக்கூடாது சில பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க அது மாத்திரமல்ல நெத்தி கண்ணுன்னு வேறு நினச்சின்ட்டுருக்காங்க இங்கே வேற கிழிக்கிறாங்க கண்ணாடியை வச்சு க இதை கத்தியை வச்சு எல்லாம் கிழிச்சுக்கிறாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அது ஏன்னா ஞானக்கண்ணு திறக்கலை ஞானக்கண்ணை தர இல்லாட்டி என்ன பண்ணுறார் யாரோ ஒரு குரு வந்து என்ன பண்ணுறாரு இப்படி வச்சு இப்படி இப்படி புருவத்தில் இப்படி கை இப்படி வச்சு அப்படின்னா உடனே என்ன ஆகும்னா இன்னமும் ஆகும் இப்படி இப்படி இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி நான் வந்து வாங்க ஒரு ஒருத்தரும் வாங்க தீக்ஷை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சா நிறைய பேர் வருவாங்க தட்சணையும் நிறைய கிடைக்கும் எல்லோரும் வாங்க வாங்க வரிசையாக வாங்க நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி வச்சுக்கணும் முதல்ல பண்ணி பாருங்க நிறைய கூட்டம் வரும் இப்படி இப்படி வச்சுக்கிண்டு நான் என்ன பண்ணணும் அப்படியே ஒரு மந்திரத்தை சொல்லணும் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இவா பக்கத்தில் வாங்க நீங்களும் ஏதோ ஒரு இதோடு தானே வருவீங்க ஒரு பக்தியோடு ஓஹோ ஏதோ நம்ம கிடைக்க போகிறது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த இதோட வருவீங்க அப்போ நான் உடனே அப்படின்னே அப்படியே கண்ணை அப்படி ஒரு ஊற்று பார்ப்பேன் மெதுவாக இப்படி பார்த்துட்டு இப்படி இப்படி வைப்பேன் தலையில் கை வச்சு போய்ட்டோம் எப்படி இருந்தது ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு அதை வச்சு ஒரு புத்தகமே போடலாம் சுவாமி உங்களுக்கு நீட்சை கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு ஒருத்தரும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு இதாக போட்டு அப்புறம் உங்களை தனியாக வீடியோ எடுத்து ஒரு இது போட்டோன்னு வச்சுங்களேன் நான் நினைக்கிற பதினஞ்சு கோடியெல்லாம் ஒரே வருஷத்தில் வந்துடும் இது ஒன்று ஒன்றா குடும்பம் எல்லாம் பிரம்மம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுங்களேன் அதெல்லாம் பண்ண போகிறதில்லை உங்களுக்கு சொல்ற போதே அவர் நடந்துடும் நம்பிக்கை உங்களுக்கே வருது பாருங்க அது வேற சாமியார் கட்டவர்கள் வேற சக்தி இருக்குங்கிறாங்க நிறைய பேர் கட்டவரிலேயே பிடிச்சி சில பேர் கட்டவர்கள் பிடிச்சா நமக்கு வலிக்கிறது கட்டவர்கள் கட்டவர்கள் மேல தலையை வச்சு வேற பிடி அடிக்கிற வலி நமக்கு வலிக்கணும் இருக்கட்டும் இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு இப்ப நம்ம இங்க வந்து தீட்சம் நடக்கிறதா இல்லையா இப்போ மகா தீட்சம் நடந்து என்ன அறிவ திருத்த அன்னதன் சிசுவை ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு ஒன்று உண்டு சொன்னது கேட்பா யாகில் தொடர்பவம் என்றான் ஆகையினால அந்த பாட்டு அது நான் ஏதோ பாட்டு சொல்லிவிட்டேன் அதாவது பார்க்கணுமா கண்குளிர பார்க்கறது அப்புறம் வாப்பாங்கிறது அப்புறம் மனசுக்குள்ளே நான் சொல்லி கொடுக்குறதுலாம் இவங்களுக்கு நல்லா புரியணுமே பகவான் நல்லா புரியட்டும் சங்கல்பதீக்ஷை அப்புறம் வந்து ரொம்ப இந்த சிஷ்யெல்லாம் வந்தானே அதுக்காக டச் பண்ணுறதுனால் எல்லோரையும் டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வந்து க ரொம்ப அழுதுன்றிருந்தால் என்னோட கவலைப்படாதுன்னு தடவி கொடுக்குறோம் இல்லையா அது மாதிரி தான் தடவி சன்னதி உட்காரு உட்கார் நான் உனக்கு சொல்லித்தரேன் அத்தியாரோபம் அபவாதம் எல்லாம் பாடமெல்லாம் நடத்துகிறேன் உனக்கு சன்னிதி இருத்து உன்னதி பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு நான் அதை சொல்லித்தரேன் அதில் தீட்சையில் இந்த எல்லா தீட்சையும் மண்ணியாகணுமா சக்ஷு தீக்ஷை சங்கல்பதீட்சை அப்புறம் வந்து ஸ்பர்ஷ தீக்ஷா அப்புறம் என்னதுன்னா வாக்தீக்ஷா பேசுறது இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா இதுக்கு என்னதுன்னா பேசுறதுனால உங்களுக்கு மனசில் இருக்கிற தப்பான அபிப்பிராயங்கள் போய் நல்ல அபிப்பிராயங்கள் ஏற்படுறதா இல்லையா தீட்சா தெரியுமோ தீயத்தை தீக்ஷா தீயத்தை நல்லதடுத்து கெடுக்கிறது என்ன கொடுத்து கெடுக்கிறது அறிவை கொடுத்து அறியாமைய கெடுக்கிறது அறிவை கொடுத்து அறியாமைய கெடுக்கிறதுக்கு பேரு தான் தீக்ஷ்ரீஷ அது என்னது பாபத்தை கெடுத்து புண்ணியத்தை கொடுக்கறது மந்திர தீட்சை எல்லாம் இந்த தீட்ச வேதாந்த பாடம் நடத்துறது இதுதான் மகா தீட்ச இந்த தீட்சையில என்ன பண்றேன் இப்ப உங்களுக்கு எல்லாரும்ங்கிற எண்ணத்தோட பாடம் சொல்றேனா இவாளுக்கு புரிஞ்சா என்ன புரியாட்டி போனா என்ன நம்ம தலை மடம் பாடம் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா நான் தேவையில்லையே எல்லாருக்கும் இந்த சாஸ்திரம் நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நல்ல சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கட்டும் ஸ்ரீன்து விஸ்வே அமிர்தச புத்திரா நாம் எந்த ஜாத்தியாக இருந்தாலும் எந்த குலமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எத்தனை நமக்குள்ள பிரிவுகளாக இருந்தாலும் நமக்கு ஞானம் ஞானம் நம்மளோட தர்மமும் ஞானமும் ஈஸ்வர பக்தியும் தான் ஒற்றுமைப்படுத்துமே தவிர வேறு எதுவுனாலையும் ஒற்றுமைப்பட முடியாது ஈஸ்வர பக்தி தர்ம அனுஷ்டானம் இந்த வேதாந்த ஜானம் இது நம்மளை எல்லாரையும் ஒன்றாக வச்சிருக்கக்கூடிய சக்தி படைத்தது இதை ஏற்றுக்கொண்டா ஸ்ரத்தை இருந்ததுன்னு ஸ்ரத்த இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஞானமயம் கிருத்வா பசியே பிரம்மமயம் ஜெகத் அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு இந்த திருஷ்டி உயர்ந்தது சா திருஷ்டி பரமோதாரா அந்த திருஷ்டி என்றோ பரம உதாரம் மிகவும் மேலானது மிகச் சிறந்தது கோற்றத்தக்கது பரமோதாரா அதனால என்னது நான் எல்லா துன்பங்களும் நீங்குகின்றன நம்ம எதையும் கம்ப்ளைண்ட் பண்றதே இல்லை எல்லா நல்லதும் நல்லதும் சரி கெட்டதும் சரி கற்பிதம்னு புரிஞ்சுக்கிறோம் நன்மை தீமை இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே எல்லாம் பிரம்ம லட்சணம் தான் ஆகா பார்வையில ஒன்றும் இந்த கண்ணில் ஒன்றும் வராது இது ஏதாவது க கலர் பிளைண்ட் இருக்கலாம் கேட்ராக்ட் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் மனசில் ஞானம் இருந்தால் போரும் அந்த பார்வை ஞானம் இருந்தால் அது பலம் உள்ளது இந்த பார்வை குறையும் ஆனால் அந்த பார்வை ஒரு காலத்தில் எனக்கு பார்வை இருந்தது ஒரு காலத்தில் பார்வை போச்சு பார்வை இருந்ததுக்கும் நன்றி பார்வைை இழந்ததற்கும் நன்றி அதனாலேயே நன்மை இருக்கும் அப்படி தான் சொல்லணும் பார்வை அதுக்காக பார்வை போகணும்னு அர்த்தத்தில் சொல்லலை பார்வை இருந்தாலும் பார்வை குன்றினாலும் பார்வை இழக்கப்பட்டாலும் நான் புலம்ப போவதில்லை அப்படி சொல்லணும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் கடின மாதிரி தோன்றும் ஆனால் அது பழகினோம்னா ரொம்ப ஆனந்தமாக தான் சாதிருஷ்டி பரமோதாரா அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றார் மூக்கு நுனியை பார்க்கறது இல்லைங்கிறார் ந நாசாக்ராவலோக்கினி ந நாசாக்ர அவலோகினி ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம இல்லை உடனே இது வந்து மூக்கு இதை விட்டு நமக்கு ஏற்கனவே மூக்கு நுனியை பார்க்கறதுல சோம்பேறித்தனம் இந்த மாதிரி ஸ்லோகம் நமக்கு கிடைச்ச உடனே நம்மளும் என்ன சொல்லுவோம்னா நான் இனிமேல் இதைத்தான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன் அதுக்காக அது தப்புன்னு அர்த்தம் இல்லை அது ஒரு அபியாச காலத்தில் பண்ண வேண்டியது நாசாகிர அவலோகனி அதனாலதான் சாஸ்திரமே என்ன சொல்றதுன்னா பத்ரம் பசியேம அக்ஷபிரி யஜத்ரா அதாவது இந்த ரெண்டு கண்களாலையும் நான் நல்லதையே பார்க்கணும் நல்லதே பார்க்கணும் பத்ரம் அதுக்காக தான் சொல்கிறது டிவியை பார்க்காத அதை பார்க்காதே கையில் மொபைல் ஃபோனை வச்சுட்டு கண்டதெல்லாம் பார்க்காதேன்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா குழந்தைகளுக்கு என்ன ஆகும்னா அதெல்லாம் உள்ளே போய் உட்காந்துக்கும் உட்காந்துட்டு அது ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அது எல்லாம் நல்லதே பார்க்க விடாது நல்லதையே பார்க்கும்படி நமக்கு விடாது அதனால்தான் நம்ம என்ன சொல்கிறோம் நல்லதை பார்த்து பார்த்து பழகு எதெல்லாம் சாஸ்திரத்தில் தர்மமாக சொல்லியிருக்கோம் அதை மாத்திரம் பாரு அதனால் கண்ணால் பாவம் செய்யாதே மோசமானதை பார்க்குறதுங்கிறது கண்ணுனால் பண்ணுற பாபம்னு வேறு சாஸ்திரம் சொல்லிடுது ஏன ஏன ஷரீரேன எத் எத் கர்ம கருவத்தியா தேன தேன ஷரீரேன தத்தத் ஃபலம் அஷ்ணுதே கண்ணால் நீ மோசமானதை பார்த்தேன்னா உன் கண்ணில் பிரச்சனை அந்த கண்ணாலேயே நீ அந்த துன்பம் அனுபவிக்கணும் எந்த கண்ணால் நீ வந்து இன்பம் அனுபவிச்சியோ அந்த கண்ணாலேயே நீ துன்பம் அனுபவிக்க வேண்டியிருக்கும் எந்த காதை நீ வந்து மோசமானதுக்கு உபயோகப்படுத்துனியோ அந்த அந்த அந்த பாவத்தை நீ அனுபவிக்கணும் அதுக்காக பயப்படாதீங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அதுக்குத்தான் முதலிருந்தே ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்புறம் நிறைய பேர் வந்து எனக்கு கெட்ட என்ன வருது கெட்ட என்ன வருதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அதுக்கு தகுந்த நல்லதெல்லாம் பார்த்து கேட்டு பழகலை அதில் தேவையில்லாதனா உள்ளே தள்ளியாச்சு அது என்ன ஆகுறதுன்னா அது பிசாச்சு மாதிரி வெளியில் வருது பயப்படாதீங்க ஆனா இப்படி எல்லாம் தெரிஞ்சு நட்டோம்னா இந்த சம்ஸ்காரம் நல்ல சம்ஸ்காரங்கள்லாம் உள்ள போய் போய் மோசமான சம்ஸ்காரத்தை குறைச்சிடும் அப்புறம் இல்லாம பண்ணிடும் ஆக நமக்கு எதா இருந்தாலும் சரி எல்லா விறத்தியும் என்ன விற்த்தி பிரம்ம விறத்தி தான் அதெல்லாம் பின்னால வரப்போகிறது ஆக விறத்திய பிரம் அகண்டாக்கார விறத்தியாக்கி அத்வைத விறத்தியாக்கி துவைத பிரபஞ்சத்தை கண்ட அத்வைத பிரம்மனாகவே தரிசனம் பண்ணு அதுக்கு பழகிக்கோங்கிறார் உன் பார்வை வேற்றுமையை காட்டினாலும் உன் அறிவால் ஒற்றுமையை காண்பதற்கு நீ பயிற்சி எடுத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம் உன் பார்வை வேற்றுமையை காட்டினாலும் உன் அறிவால் ஒற்றுமையை காண்பதற்கு ஒற்றுமையான வஸ்துவை உணர்வதற்கு நீ முயற்சி எடுத்துக்கொள் அதையே சிந்தனை பண்ணு அதனால என்ன நாசாக அவலோக்கினி அதை பார்க்கறது இல்லை அது வந்து ஆரம்ப காலத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு உத்தம அதிகாரிகளுக்கு இது கிடையாது ஆகினால் நீ உத்தம அதிகாரி ஆகணும் எத்தனை நாளைக்கு நீ மந்த மத்தியம அதிகாரியாக நீ எத்தனை நாளைக்கு சாதாரணமானவனாகவே இருப்ப உயர வேண்டாமா பொருளாதாரத்தில் உயரணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் பொருளாதாரத்தில் உயர்ந்தாலும் பொருளாக தூக்கிட்டு போக முடியாது அறிவால் உயர்ந்தால் அறிவை அடுத்த பிறவிக்கு கூட கொண்டு போகலாமா ரெண்டு தான் கொண்டு போக முடியும் நாம் ரெண்டுனா என்ன நாம் பண்ணுற புண்ணிய பாபம் அதை நாம் எடுத்துன்னு போக முடியும் நாம் படித்த படிப்பையும் எடுத்துன்னு போக முடியும் சூக்ஷ்ம சரீரத்தில் சேர்க்கறது நம்ம சொத்து ஸ்தூல சரீரத்தில் சேர்க்கறது நமக்கு சொத்து ஏன்னா ஸ்தூல சரீரமே நமக்கு போக போகிறதுனால ஸ்தூல சரீரத்துக்கு சம்பாதிச்ச சொத்து சொத்து அல்ல அதனால கதேபி வயசு கிராக்யா வித்யா சர்வாத்மனா புதைஹி எதிர்சியான் பலதா சுலபா சா அந்நிய ஜன்மனின்னு ஒரு ஸ்லோகம் தமிழ்னே இருக்கு ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து இதனுடைய பொருள் என்னன்னா வயசானாலும் படிக்கிறதை நிறுத்தாதே அப்படி ஒரு ஸ்லோகம் எனக்கு வயசாகி போயிடுத்து இனிமே படிச்சு ஞாபகம் வச்சு நான் எங்கே உறுப்பிட போகிறேன் அப்படின்னு அது செல்ஃப் கிரிட்டிசிசம் தன்னைத்தானே அப்படி சொல்லிக்கிறது அது ஸ்லோகம் சொல்கிறது கத்தேபி வயசு கிராக்யா வயசு ஆயிட்டுதுனா கூட சர்வாத்மனா புதைஹி வித்யா கிராஹ்யா என்ன வயசானாலும் பரவாயில்லை தொண்ணூறு வயசில் வந்து ஏதோ பட்டம் வாங்கிறவங்களெல்லாம் பற்றி பேப்பரில் படிக்கிறோம் கத்தேபி புதைஹி சர்வாத்மனா கிராக்யா வித்யா கிராக்யா வயசு வயசாகிவிட்டாலும் அறிஞர்களால் எப்படியாவது வித்தியானது கிரகிக்கப்பட வேண்டும் எதி சியான்ன பலதா இந்த பிறவியில ஒருவேளை அது பலன் கொடுக்காம போயிடுதுன்னா அது பெரும்பாலும் போகாது இந்த பிறவிலேயே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுமா எதி சியான்ன பலதா சுலபாசா அந்ந ஜன்மனின் இந்த பிறவியில் அது வந்து உனக்கு சுலபமாக புரியலைன்னா கூட அடுத்த பிறவியில் அது ரொம்ப சுலபமா இருக்குமா எதிர் சான்ந்த ஃபலதா எவ்வளோ சிம்பிளா இருக்கு பாருங்க இந்த ஸ்லோகம் எதி சாந்த ஃபலதா சுலபாசா அந்ந ஜென்மனி ஆகையினால இந்த ஞானத்தை சம்பாதிக்கிறது தான் அதனால தான் உபனிஷத் ரொம்ப அழகா சொல்லித்து இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் வாழ்க்கை இகச்சே தவேதி தத சத்தியம் உன் வாழ்க்கையில் ஒரு நிறைவு ஏற்படணும்னா நிறைவான பரம்பொருளை உணர்ந்தால் ஒளிய நிறைவு ஏற்படாதப்பா அப்போதான் உனக்கு மனசுக்கு ஒரு நிறைவு ஏற்படும் நச்சேதிகா வேதீன் மகத்தீ விநஷ்டிகி கேனோபுரிஷத் மந்திர இகச்சேதவேதி அச இந்த இந்த சரீரம் இந்த உடம்பு அழியறத்துக்குள்ள இந்த உண்மைய நீ தெரிந்து கொண்டாயே ஆனால் உன் வாழ்க்கை பயனுள்ளதாக ஆகும் நச்சேதிகா வேதியின் மகத்தீ வினஷ்டிகி இந்த உடல் அழிவதற்கு முன்னமேயே இந்த உண்மையினி அறியவில்லை என்றால் பெரும் நஷ்டமாகிவிடும் மகத்தீ வினஷ்டிகிட்டு அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு அதை மாத்திர அது மாதிரி கேடு கிடையாதுங்கிறார் வள்ளுவர் அது இரண்டாவது லைனை யாரும் ஞாபகப்படுத்துகிறதே இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி ஆக இந்த ஸ்லோகம் பூர்த்தி பண்றோம் ஒரு மாதிரி திருஷ்டி ஞானமயீம் கிருத்வா பசியேத் பிரம்மமயம் ஜகத்து சா திருஷ்டி பரமோதாரா ந நாசாகிர அவலோக்கினி மூக்கின் நுனியை பார்ப்பதல்ல இங்கே மூக்கின் நுனியை பார்ப்பது சிறந்ததல்ல அப்படின்னு சொல்றார் அதை பார்க்கிற போது இது சிறந்ததல்ல ஒண்ணும் பண்றா கண்டதெல்லாம் பண்றதை காட்டிலும் மூக்கு நுனியை பார்க்கறது டிவியை பார்க்கறதை விட மூக்கு நுனியை பார்க்கறது பெட்டரா இல்லையா டிவியை பார்க்கிறத விட மூக்கு நுனியை பார்க்கறது பெட்டர் தான் மூக்கு நுனியை பார்க்கறத விட பெட்டர் என்னன்னா நீ அறிவால பிரபஞ்சத்தை எல்லாம் பிரம்மமா பார்க்கறது உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம் இதுதான் ஷாக்குன்னு சொல்லிட்டு இதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நமக்கு இது பிரம்ம ஜானத்தை விட ரொம்ப இதை யூஸ் பண்ணி இதெல்லாம் அனாவசியம் தேவையில்லை நான் என்ன யோகமா பண்றேன் எனக்கு என்ன ஞானமா இல்லை நான் எல்லாத்தையும் பிரம்மமா பாக்கிறேன்னு டம்பட்டை அடிக்கிறது இல்லை அதுக்காக இல்லை அடுத்த ஸ்லோகம் அதுவும் திருஷ்டியை பற்றி தான் பேசுகிறது திருஷ்டி தர்சன விராமோய்வேத் திருஷ்டிஸ்திராவலோகினி விராமோ திருஷ்டிஸ்தாவலோக்கி இங்க என்ன இதேதான் மூக்கு நுனிய பாக்கிறது இல்ல மூக்கு நுனியை பார்க்கறது வந்து அஷ்டாங்க யோகத்தில் இருக்கிற ஹட்டயோக சாதனம் இது ஞானயோக சாதனம் இது ஞானயோக அங்கங்கள் அதில் இந்த பார்வையை எப்படி வச்சுக்கணுங்கிறது அங்கே வேணால் மூக்கு நான் இது வேறு விதமாக சொல்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன் இப்போ முதல்ல என்ன பார்த்தோம் உன்னுடைய எண்ணங்களை அறிவுமயமாக்கி மெய்ப்பொருளை பற்றி அறிவுமயமாக்கி இவ்வுலகத்தை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் அப்பொருளை மெய்பொருளாக காண்பதே சிறந்த பார்வை திருக்குறளை மாத்திட்டே அர்த்தம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்பொருளாக காண்பதே சிறந்த பார்வை சரி இப்ப என்ன சொல்றாரு இங்க இந்த திருஷ்டி சொல்றாரு மூணு இருக்கு திருஷ்டி தர்சன திருஷ்யான திருஷ்டின் பார்வை திருஷ்டி பார்வை கண்ணல் இருந்து பார்க்கிறது திருஷ்டி திருஷ்யம் தர்சனம் அப்படின்னா அந்த நிகழ்வு காண்தல் காணும் கருவி திருஷ்டினா காணும் கருவி இல்லாட்டி தரிசனத்தையும் போட்டுக்கலாம் மாற்றி வேணாலும் போடலாம் தப்பு கிடையாது இதெல்லாம் அர்த்தம் ஒன்றா தான் வரும் நீங்கள் இந்த ரெண்டுல எதை வேணாலும் போட்டாலும் சரி காணும் கருவி காணும் கருவி காணப்படும் பொருள் காட்சி திரும்பவும் சொல்கிறேன் காணும் கருவி காணப்படும் பொருள் காட்சி ஆக நான் கண்ணால் நான் உள்ளுக்குள்ள ஒருத்தான் இருக்கேன் காண்பவன் இருக்கான் காண்பவன் காண்பதற்குரிய கருவியின் துணை கொண்டு காணப்படும் பொருளின் காட்சியை பெறுகிறான் புரியுறதா இந்த தமிழ் காண்பவன் காண்பதற்குரிய கருவியை கண்ணென்னும் காண்பதற்குரிய கருவியை கொண்டு காணப்படுகின்ற பொருளின் காட்சியை காண்கிறான் சொன்னாலும் காட்சியை பெறுகிறான் இப்ப எத்தனை நடக்கிறது பாருங்க பார்க்கிறவன் பார்க்கறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கப்படுற ஆப்ஜெக்ட் அப்புறம் என்ன அதை தரிசனம் பார்க்கிறது பார்த்தல் பார்ப்பவன் பார்ப்பதற்குரிய கருவி பார்க்கப்படும் பொருள் பார்த்தல் இது நாளுக்கு எது ஆதாரம் கேட்கிறார் இது எதுல ஒடுங்குகிறதுன்னு கேட்கிறாரு இந்த வஸ்தூல திருஷ்டி தரிசன திருஷ்யான விராமா விராமா இன்னொரு பாஷையில் சொன்னா திரிபுட்டின திரிபுட்டினா என்ன அர்த்தம் இந்த மூணுதான் காண்பவன் காணப்படும் பொருள் காட்சி காண்பதற்குரிய கருவி அண்டர்ஸ்டுட் அதனால அது திரிபுட்டிங்கிறது பார்க்கறவன்கிறத சேர்க்கறது இல்லை பார்க்கறது கண்ணு கண்ணுக்கு தெரிகிற பொருள் அந்த தரிசனம் காட்சி இந்த மூணு எ எதுகிட்ட ஒடுங்குறது அப்படின்னா காணப்படும் பொருள் என்னிடத்துல தான் ஒடுங்கிறது காணப்படும் பொருள் என்னிடத்துல தான் ஒடுங்கிறது நான் இந்த பூனை கண்ணை மூடினேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஞாபகம் வச்சுக்கணும் நான் கண்ணை திறந்தா தான் எனக்கு இல்லாமல் நான் கண்ணை மூடிவிட்டால் எனக்கு ஒன்றும் காட்சி இல்லை உள்ளுக்குள்ளே பார்த்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும் அது வேறு விஷயம் ஆனால் கண்ணை திறந்து நான் பார்க்குறேன் எல்லாம் வந்து நான் என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது எந்த வஸ்துவோ அந்த புஸ்தம் வந்து என்ன பாருங்கிறதா ஒன்றும் சொல்லலை நான் தான் கண்ணை உபயோகப்படுத்தி பொருள்களை எல்லாம் பார்க்குறேன் அனுபவிக்கிறேன் அதெல்லாம் யார்கிட்ட ஒடுங்கிறது எங்கிட்ட ஒடுங்கிறதுன்னா வெளியில் இருக்கிற பிரபஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தா எதை பார்க்குறேன் கண்ணை திறந்து பார்க்குற வஸ்து வஸ்து ஆதாரம் எது மெய்பொருள் பிரம்ம கண்ணை மூடிகிண்டா இருக்கிறதுக்கு ஆதாரமா இருக்கிறது எது மெய்ப்பொருள் அப்ப என்ன பொருள் இருக்குந்தான் மெய்ப்பொருள் மாத்திர்தான் இருக்கு ஆகா திருஷ்டி தர்சன திருஷ்யானாம் விராமகா எத்தபவே அதை கவனிங்கிறார் காண்பவன் காணப்படு பொருள் காட்சியினுடைய ஒடுக்கம் எங்கே இருக்கிறதோ ஒடுக்கம் எங்கே இருக்கிறதோ எங்கே ஒடுங்குகிறதோ அதை கவனி வஸ்துவை பார்க்காதே டிவியை பார்க்காதே சினிமாவை பார்க்குற போதே ஸ்க்ரீனை நினச்சிக்கிட்டே இருன்னா மூவியை பார்க்குற போதே ஸ்கிரீனை நினச்சிக்கிண்டே இரு ஸ்க்ரீன் இல்லைன்னா இது இல்லை அப்படிங்கிற மாதிரி உதாரணத்துக்காக சொல்கிறேன் அதே மாதிரி ஆதாரம் இல்லாமல் ஆதேயம் இல்லை அத்வைத்தம் இல்லாமல் துவைத்தம் இல்லை அகண்டம் இல்லாமல் கண்டம் இல்லை மாயா கல்பிதம் அகண்டம் பரமார்த்த வஸ்து ஆக நீ பரமார்த்த தரிசனம் பண்ணு வியவகாரத்தையே தரிசனம் பண்ணாதே பரமார்த்த தரிசனம் அப்சல்யூட்டை பாரு இந்த ரிலேட்டிவாக இருக்கிறத ரொம்ப கண்டுக்காதே அதை ரொம்ப கவனிக்காதே ஜாகிரதையாக புரிஞ்சுட்டே இருக்கணும் விராமா எத்தனை பவேத் அது எங்கே எத்தனை வா எத்திர பவேத் எத்தனைவான் இருக்குது பார்வை அறிவுமயமாக்கி பிரம்மமா பார் இல்லைன்னா இப்படியும் பண்ணலாங்கிறார் இந்த திருப்புட்டி எல்லாம் எங்கே ஒடுங்குறது இது நீங்கள் எல்லாத்துக்கும் போடணும் கேட்பவன் கேட்பதற்குரிய கருவி கேட்கப்படும் சப்தம் கேட்டல் அப்புறம் முகர்தல் முகர்பவன் முகர்வதற்குரிய கருவி முகரப்படும் பொருள் முகர்தல் சுவைப்பவன் சுவைப்பதற்குரிய கருவி சுவைக்கப்படும் பொருள் சுவைத்தல் தொட்டு உணர்பவன் தொட்டு உணரப்படுவதற்கான கருவி தொட்டு உணரப்படும் பொருள் தொட்டு உணர்தல் ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் எல்லாத்திலையும் நீங்க சேர்க்கணும் எல்லாம் என்ன சென்டர் பண்ணியிருக்கு பார்க்குறவன் யாரு நான் தான் யாரு நான் முகர்றவன் யாரு நான் சுவைக்கிறவன் யாரு நான் தான் தொட்டு உணர்பவன் யாரு நான் எல்லாம் கடைசியில் ஒடுங்குற இடம் எதுன்னா விராமகா நான் வச்சுக்கணும் இது ஒரு குறிப்பிட்ட இடம் இல்லை எங்கும் நீக்கமர நிறைந்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட லோக்கலைஸ்டாக நினைக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லாம் போய் ஒடுங்கிறது ஏன்னா சினிமாவில் போடலாம் படம் போடலாமே தவிர வாஸ்தவம் அங்கே ஒடுங்கிறது இங்கே ஒடுங்குறதுன்னு எப்படி சொல்கிறது தூக்கத்தில் நாம் எங்கே ஒடுங்குறோம் பார்த்துருக்கீங்களா யாராவது தூக்கத்தில் நாம் எல்லாரும் ஒடுங்குறோமா இல்லையா இந்த மாதிரி வகுப்பெடுத்தாலே ஒடுங்க ஒடுங்க ஒடுங்க தூணும் ஆக என்னால் தூக்கத்தில் நாம் ஒடுங்குறோமா இல்லையா ஒடுங்குறோம் எந்த இடத்துல ஒடுங்குறோம் சொல்லுங்க பார்ப்போம் அங்கே இடமே இல்லை அதாவது இடமற்ற ஒரு காலமற்ற எத்தனை நேரம் ஒடுங்குறோம் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி டைம் பார்க்கலாம் எத்தனை மணிக்கு நீங்க ஒடுங்க ஆரம்பிச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்புறம் முழிப்பு வர்றதுக்கு முன்னாலே நல்லமோ நிலைகள்லாம் இருக்கு அப்புறம் முழிச்ச பிறகு திரும்ப கொஞ்சம் தூங்குறோம் ஏன்னா அதான் வாசனானந்தமா சாஸ்திரம் சொல்லுகிறது வாசனானந்த நாளை பார்ப்போம் ஓம் ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமத்யாப்த தேகாய தட்சிணா அமூர்த்தஜே நம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 ாஹுநாமி